பாடம் இருநூற்றி எழுபது பொறாமை கொள்வது கூடாது மார்க்கம் மற்றும் உலகத்தின் நன்மை எதுவாயினும் அது உள்ளவனிடமிருந்து அவை மீங்கிட விரும்புவதே பொறாமையாகும் அல்லாஹ் அறிவினால் அவர்களுக்கு வழங்கியது விஷயமாக மக்களை அவர்கள் பொறாமை கொள்கிறார்களா நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது முன் உள்ள பாடத்தின் கீழ் இடம்பெற்றுள்ள அனசியல்லாகும் அவர்கள் அறிவித்துள்ள ஹதீஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழும் இதற்கு பொருத்தமாகும்